تتنزل عليهم الملائكة أن لا تفحصوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في حياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون من الرحيم وقال النبي صلى الله الله الله صلى الله الله الله الله عليه عليه وسلم وسلم ومن نذلج بلغ المنزل ان ان كما قال சகோதரே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலு அங்கனவாலு முழு மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலித்து போசிக்கக்கூடிய ரப்பல ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹு தனித்தவன் இணை சுணையற்றவன் அவன் நாடினதை செய்வதற்கு சக்தியுள்ள ரீனாக இருந்து கொண்டிருக்கிறான் கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் உலகத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்துல எங்களுடைய உள்ளத்துல எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கிறது உலக நோக்கமே எங்களுடைய எஃபீன சீராக்கிறது தான் இருந்து எங்களுடைய எஃபீன கழிச்சிட்டு அமல்களின் திட்டம் அல்லாஹின் பக்கம் எங்களுடைய திருப்புறே இதுதான் இந்த உழைப்பு ஆகப்பெரிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்க சில மக்கள் விளங்குறாங்கல்ல இந்த உழைப்புடைய நோக்கத்தை சந்திச்சு பேசக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க நாங்க சொல்லுகொண்டுதான் இருக்கிறோம் ஏன் எங்களைய கூப்பிடுறீங்க சொல்லாத சினிம மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பேசுறது ஆபத்து கொடுங்களே நண்பர்களை உழைப்ப நான் இன்னும் சரியாக விளங்கின் பக்கம் அழைக்கிறதுமானின் பக்கம் அழைக்கிறது இருக்கிறதே இதுதான் இந்த உழைப்புரிய நோக்கம் அவங்களுக்கு மத்தியில் அப்துல்லா ரபி அல்லாஹான் இந்த அஞ்சு பேரும் முக்கியமான பெரும் சஹாபாக்கள் ஜலீல் உள்ள சகாபாக்கள் அவங்க சஹாபாக்களை சந்திக்க கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க வாங்க மஸிதுக்கு கொஞ்சம் வாங்க நாங்க உட்கார்ந்து புதுப்பிச்சு கொள்வோம் இது யார் உட்கார்ந்து அல்லஹ பத்தி பேசுவோம் கூப்பிடுறா ஏதியாருக்காக வேண்டி என்று உமர் ரவி அல்லாஹ் வந்து சொல்றான் அப்ப நாங்க நீங்க யாரு சொல்லாத மக்களை அவங்க பேசினாங்க நண்பர்கள் அப்துல்லா அபு அபுரா சென்றவர் அந்த அபு ஹுரேதா ரபி அல்லாஹ் அவங்க மக்களை சந்திச்சு சொல்லுவாங்க போங்க இங்க வந்து பாத்தா தீனுக்கு என்ன நீங்க நபிய வராசிங்க இதுதான் அல்லஹாவை பத்தி ரசூலை பற்றி பேசுறது இதுதான் நபியாமட வராசத் அபு ஹுரேத ரபி அல்லாஹ் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அப்துல்ல நேரத்தில் அப்துல்லாஹன் வாங்க மனைவிடைய மடியில தலையை வச்சு கொண்டு படுத்துக்கொண்டிருக்கிறார் யோசிங் என்ன கட்டத்தில் இருக்கிறார் மனைவிடைய மடியில தலை இருக்குது அழுந்து கொண்டு இருக்கிறார் இத பார்த்து மனைவியும் அழுகுறான் நீங்க அழுறீங்க மனைவி செல்றான் நான் அழுறது உங்களோட அழுகைய பார்த்து நீங்க அழுறீங்கன்னு கேட்டான் உங்களோட அழுகைய பார்த்து எனக்கும் அழுக வந்து சொன்னாங்க நான் அழுகுறது ஏன் என்றா நான் மடியில தான் படுத்துக் கொண்டிருக்கிறேன் சிந்தன சிராத்துடைய பாலத்துல இருக்கிறது நான் கடப்பேனா விழுவேனா யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சகாபாக்கள் ஈமான் எவ்வளவு பெரிய தனஜாதி இருக்குது அந்த சகாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில் செஞ்ச உழைப்பு தான் இப்ப நானும் நீங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே அவங்களை பேச நாங்க சந்திக்கிறதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முக்கியமான விஷயம்தான் எங்களுக்கு மச்சில நாங்க ஜாகத்தை கொடுக்கிறது சொல்றான் யா ஐயுல்ல ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க பேச்சிகளை நீதமான பேச்சிகளை அல்லாஹ் பேச்சுகளை பேசுங்க உங்களோட அமல்கள் அல்லாஹீரா எப்ப நீங்க ஆவத் குடுப்பீங்களோ எப்ப அல்லாஹூ பத்தி பேசுவீங்களோ அல்லா உங்களோட அமல்களை நாங்கிட்ட பத்தி பேசுங்க அல்லாஹ் பாக்கியத்தை தருவான் எனக்கிட்ட ஜிகருடைய தன்மை இல்லையா சிகிர பத்தி பேசுங்க அல்லஹ் நகரை தருவான் எனக்கு நல்ல அஹ் அஹலாக்கி பேசுங்க அல்லாஹாக்க நசீப் ஆக்குவான் எனக்குவாள் உங்களோட அமல்கள்க்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு மத்தியில நாங்க அல்லாஹாவை பத்தி ரசூலை பத்தி தாவத் குடுக்கிறது முசாக்கரா செய்யறது இந்த அமல் உண்மத்துல விடுபட்டு பேசு இது விடுபட்டு பேசு நினைச்சு மக்களை மசிதின் பக்கம் அழைப்பாங்க மசிதுடைய மாஹோலுக்கு கூப்பிடுவாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகம் இருக்கிறேன் தூரமாக இருந்தார் பெரிய அல்ல வச்சிருக்கிறாஹு அவங்க இஸ்லாசுக்கு முன்னால மக்க உள்ள குறைச்சு தலைவர்கள் எல்லாம் இவரோட தலைய கழுவுறான் சொன்னாங்க இந்த ஊர்ல முகம்மது என்று ஒருத்தரிக்கிறாரு அவனோட நிம்மதி இல்லாம பேசிடும் சிலதாங்க எந்த அளவுக்கு நீ பயன் காட்டினாங்கன்னா நான் காதில பஞ்சடிச்சு கொண்டேன் இந்த பேசனுக்கு கேட்க கூடாது ஆனா எப்ப மஸ்ஜி நான் நுழைஞ்சேனும் என்ற உள்ள மாத்திட்டான் காதுல உள்ள பங்குகாரிதாக்காரான் என்றா முஸ்லிம்கள் மசிதுக்குள்ள நாங்க கூப்பிட்டு அல்ல பத்தி பேசக்கூடிய நேரத்துல உள்ளம் எந்த அளவுக்கு மாறும் என்றதை யோசிச்சு பாருங்க ஒரு சாஃபிருடைய உள்ளம் மாறுது சகோதர்களை நண்பர்களை நகிசல் இஸ்லாத்துக்குள்ள மாறார் ஒரு சாஸ்திர உள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே மாறாது வரலாறுல வருவது சில மக்கள் சனிமாவ இஸ்லாஸ் ஏற்றுக்கொண்டாங்க நிபந்தனைக்கு சிலைகளை உடைக்க மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு தொலக மாட்டோம் அமல்களை செய்ய மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம் நபிசல்ல ஒரே சிலம ஒன்னும் சொல்ல நீங்க கொஞ்ச நாள் மஸ்தீதுல இருந்து சொல்லிட்டு அடுத்த சகாபாக்களுக்கு சொன்னாங்க நல்ல மஸ்தி சூழல்ல வைக்கிறேன் என்றா அவங்களோட உள்ளங்கள் மிருதுவாகிறதுக்காக வேண்டும் என்று சொன்னாங்க தாவத்திவுடைய உழைப்பு கிய சகோதரர்களே நண்பர்களே மஸிதின் தோக்கம் மக்கள் அழைக்கிறதுக்காக வேண்டிதான் எனவே ஜஸ்டுமான நோக்கம் ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களோட பேசுறதல்ல அவங்கள மஸிதுக்கு அழைச்சி மஸிதுல உக்கார வச்சு பேசுறதுதான் அசில் நோக்கம் அசில் அதான் அதான் இருக்குது அதான் தான் ஆகப்பெரிய தாவத் எல்லா இடங்கள்ல சொல்றான் என்று சொன்ன கருத்தையின் பக்கம் வாங்க என்பது அல்லுகையின் பக்கம் போங்கோ என்பதுதான் வாங்க பள்ளிக்குள்ள நீங்க மர்கான் சொல்லுவாங்க மர்கியல இருந்தா அகானுடைய சுன்னத் ஆகப்பெரியதாக மசிதுக்கு வெளியிருந்து மஸிதுக்குள்ள போங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இந்த உழைப்பூர் அடிப்படையும் அதுதான் மஸ்ஜி மக்கள் அழைக்கிறது மக்கள் இந்த செல்லப்பட்டிருக்கிறது என்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அல்லது இனிம படிச்சு கொடுக்கிற நோக்கத்துல எப்போ ஒரு மனிதன் மஸ்ஜிக்கு வருவாரோ அவருக்கு போறது நீங்க வாங்க மசிதுல அங்க ரெண்டரை மணித் தேவையானது கொஞ்ச நேரம் மக்களை மஸித்ல வந்து சேர்க்கறது தான் மசித்களை ஹயாத் ஆக்குறது மசித்களை ஹயாத் ஆக்க கூடியவங்களுக்கு பலாய்களை நடிச்சுவதாக வலிவசல்ல சொன்னாங்க அடிப்படை அழைச்சி ஒலமாக்க எழுதுறாங்க முதலாவது மூணாவது நாலாவது கணக்க வைப்பான் அஞ்சாவது கொடுக்க கூடியது அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம மஸிதை ஹயாஸ் ஆக்க கூடியவங்களுக்கு அல்லஹா குபத்துல எவ்வளவு பெரிய கூடிய தந்திருக்கேன் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க யோசிக்கிறோம் என்ன மஸிதுக்கு டைம் கொடுத்தா இந்த கடையில டைம் என்ன இருக்கு தொழிலுக்கு டைம் என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மரண சாதவங்க ஆச்சரியப்படுறாங்க புத்தனமா இருக்குது மசிதுக்கு வரக்கூடிய மக்கள் மஸிதாக்கூடிய மக்கள் மஸிதுக்கு டைம் கொடுக்கக்கூடிய மக்கள் எப்ப மசிதுல வெளியே போறாங்களோ அவங்களோட அல்ல மலாய்க்கா மாறுகளை சாட்டுறாங்க ஏன் அவங்களோட துனியாவுடைய விடயங்களே சாக்குறதுக்காக நீங்க மஸித ஹயாத்தாக்க அவங்களோட துனியாவை நாங்களே படிச்சு முக்கியமான ஒரு சீட் தான் இருக்கிறீங்களோ மசிதுக்கு நேரம் கொடுங்க மஸிதுக்கு மக்களை அலைங்க மக்களை மஸிதுக்குள்ள உட்கார வச்சு நீங்க தாவஸ் கொடுங்க ஏன் மக்கள் அமல் இல்லாம துனியால மூழிடிக்கிறாங்க தண்ணில மூலிடிக்க கூடிய ஒருத்தரை அவரை பாதுகாக்கிறதாக இருந்தா தண்ணிக்குள்ள நாங்களும்யிற் நெசுக்க நெசுக்க நெசுக்க தண்ணி உள்ளுக்குதான் போகுமே தவிர தண்ணி வெளியே வராது முதலாவது அவரை தண்ணியுடைய மாஹோல்லிருந்து வெளியிட்டுக்கோனும் அதுக்கப்புறம் வயிற்ற நெசுக்கினா தண்ணி வெளியே வந்துடும் நாங்களும்ஸ்டு அவர் கடையில் இருக்கிறாரு தொழில் இருக்கிற போனா தண்ணிய நெசுக்க நெசுக உள்ள வந்ததுக்கு பின்னால நீங்க வைத்த நெசுக்கறத போல அங்க தாகிதாச தருவா எனவே ஹபீப்லாஹெல்லாக்களை கலக்கினாங்க மஸிதுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவங்களா வெளியாக தனியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை நன்றாக யோசிச்சு பாருங்க மதீனா என்று செல்றது மதீனா என்று செல்வது ஒரு சின்ன ஒரு சொரல முஹம்மஹ் அரீவசல்ல பெண்களுடைய தலைவி பாத்திமா ரவி அல்லாஹு அன்ப அடக்கப்பட்டிருக்கிறது அந்த மதீனால தான் செய்ய சுகதா சுகதாக்களின் தலைவர் ஆகிய ஹம்சா ரவி அல்லாஹு அன்பு அவங்க அடக்கப்பட்டிருக்கிறது உஹதுடைய மைதானத்துல தான் ஒரு தலைவர் வாரிபர்களுடைய தலைவர் ஹசன் ரவி அல்லா தான் இருக்குது வீட்டுக்கும் மெம்பருக்கும் மட்டில் உள்ள இடம் மலைதான் வகையுடைய மலை கண்ணிய சகோதரர்களே நண்பர்களே எனவே மதிய இருக்கிறது சொன்னா ஒரு சின்ன சொருகத்துல இருக்கிறத போல மதியன யாரு வசாத்தாகிறாங்களோ சிபாரிஷ் நம்பியாவில் கொடுக்கப்படும் என்பதாக வந்திருக்கிறது இவ்வளவுகள் மதீனா மதீனா மதீனா என்று இருந்தாலும் நபித்தல் ஆகுவதே இவர் அவங்க சகாபாக்களை மதீனாலையோ மக்களையோ வைக்கிறதில் விரும்பவே மக்களை தொழு ஹரம்ல தொழுந்தா ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் கூலி மதியன தொழுந்தா ஒரு தொழுகைக்கு ஐம்பது நாயிரம் கூலி ஆனா நதித்தலாம் ஒரே வசதமாங்க சகாபாக்களுக்கு தெரிவி செஞ்சாங்க நீங்க அல்லஹ பாதட வெளியாகிறது இதை விட சிறந்தது எந்தளவுக்கு இவ்ளோ நேரம் ஆனா நபி செல்லமாக செல்லமாக இதை விட சகாபாக்களுக்கு அல்லாட பாதல போற சிறப்புகளை செல்லி செல்லி எந்த அளவுக்கு உண்டாக்கிட்டாங்க சகாபாக்கள் மக்க மதீன மௌத்தாக கேவலமாக நினைச்சிட்டாங்க நாங்க நினைக்கிறோம் மதிய நல பேசு செல்லாகணும் என்று சகாபாக்கள் நினைச்சாங்க அல்லாட பாதல பேசு மௌத்தாகணும் மதியன மௌத்தாகிறது கேவலமாக நினைச்சாங்க கன்னிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் பத்தாயிரம் சகாபாக்கள் கபுதான் அல்லா மக்கா மதீனுக்கு வெளியே தான் ஆகியிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய பாதில வெளியாகிறதுல பகாயல்கள் நபிசலம் வாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க எி அது நீங்கல ஆக சிறந்த நாள் ஆக சிறந்த இடம் என்று சொல்லக்கூடிய முன்னால ஆக சிறந்த அமலாகிய தொழுக தொழுறதை விட நீங்க இந்த புத்தலத்துல முல மக்களும் இந்த அபுவா மசீதுல நானும் அல்ல போறதுக்கு தயாரி எழும்புறது இருக்குது அந்த இடத்துல நீங்க என்பதாக அப்ப யோசிச்சு பாருங்க நபி செல்லு எப்படி சிறவீ செஞ்சாங்க அப்துல்ல ரபி அல்லாஹுட ஜமாத்தி அனுப்புறாங்க அவரை பார்த்து அவர் சுபாக்காக வேண்டி இருந்திருக்கிறார் நபி அவங்களோட ஜுமக்கு போறோம் நபியாங்க கேட்கறாங்க அப்துல்லா நீங்க போக இல்லையா இல்லையா அரசுல போனா திரும்பி வர மாட்டேன் ஷகீத் என்று தெரியும் கடைசியாக உங்களோட கொத்துபாவும் நபதியான் சொன்னாங்க என்ன செல்வீங்க அல்லட பாதில போறது நீங்க அஞ்சூறு வருஷம் லேட் ஆகிட்டீங்க என்பதா அல்லட பாதில போறது நீங்கபாவும் நபதியில் கேக்குறத பாதை வெளியாக கண்ணியக்குரிய சகோதர்களே நண்பர்களே எனவே நெரிசலாக சகாபாக்களுக்கு படித்து கொடுத்த முக்கியமான ரெண்டாமல் எப்ப மகளை எப்ப மசிதி தகவல் அடிக்கிறீங்களோ மசிதிக்கு டைம் கொடுங்க மக்களை சந்திங்க உங்களுக்கு மத்தியில தாவத்தை கொடுத்து கொடுங்க இமானக்கும் உழைப்பு செய்ய அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அல்லாத பாதில வெளியாகுங்க மக்க மதீதா வீட்டுக்கு போறதுக்கு நபிசரல்லா ஒரே ஒரு செல்லாம தரவையில் செஞ்சாங்கன்றா இந்த மசீது தப்பு விட்டுட்டு நாங்க அல்லாத பாதில போறது எவ்வளவுக்கு இருந்தாலும் யோசிச்சு பாருங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப இந்த தரத்தீப்ல நாங்க இல்லையோ இந்த ரெண்டு தரத்தீபும் என்னதுக்கு தெரியுமா ஆரம்பத்தில் எல்லாம் நடக்குது என்ற யசீனும் பாக்குறதுக்காக எனவே சஹாபாக்கள் நேரத்தை பார்த்தா அவங்க மகன்கள் நேரத்திலேயும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் நூற்றி நாட்கள் அவங்க மசிதுக்கு கொடுப்பாங்க அல்லாட பாதையா மகல்லால இருந்து வெளியே போவாங்க கண்ணிய சகோதரர்களை நண்பர்களே பாக்கி நூற்றி இருபது நாட்கள் தான் குடும்பத்துக்கு தொழிலுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அல்லாஹு அவங்களோட வாழ்க்கையில பெரிய பழக்கத்தை பெரிய பழக்கம் வெளியாக என்ற மகல்ல அமல செஞ்சாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே இதன் மூலமாக அல்லாவுடைய நேரடியான உதவிகள் எடுத்தாங்க நபிமார்கள சம்பவங்கள் அல்ல ஏன் குரான் என்றா வஸ்துக்களை கொண்டு நடக்காது நீங்க அமர்ந்த பாருங்க துவாம கொண்டு அடைய பாருங்க நாங்க வெச்சரிக்க கூடிய யசீன் நான் ஆபீஸுக்கு போனாதான் காலையில எட்டரை மணிலிருந்து அஞ்சு மணி வரை காட்டி இருபத்தி நாட்கள் வேலை செஞ்சாதான் மாச கடைத்துக்கு சம்பளம் கிடைக்கும் இதுதான் எங்களை அடங்க எப்படி கொண்டு அடைஞ்சாங்க தொழுகைய கொண்டு அடைஞ்சாங்க சதக்கவ கொண்டு அடைஞ்சாங்க அமல்கள் மூலமாக அல்லாஹி தெரிவிக்கூடிய சன்ம அவங்களுக்கு தெரிஞ்சு வருது எழு வயதை தாண்டி இருந்தாங்க இன்னும் சில ரிவாயத்துக்கள் வருது நூற்றி சொச்சம் வயதை தாண்டி இருந்தாங்க ஆனா ஒரு மூமின் உள்ளத்துல இல்ல டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்லுவாங்க நீங்களும் வயசாலே உங்களிடம் உடம்புல சக்தி இல்ல உங்களோட மனைவியும் நீங்கலையா இது நாதான நீங்க பாக்க இல்லையா மறைவாக எனக்கு பொதுவா கேட்டார் செஞ்ச அமல் என்ன உடம்பு எலும்புகள் எல்லாம் பலஹீனமாகிட்டு முடியெல்லாம் பழுத்துட்டு நானும் வயசாளி என்ன மனைவியும் வலடி எங்கென்ன பொறத்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டோம் யாழ்ல ஆனா புள்ளோனும் ஒண்ணும்ர அல்லூர் செஞ்சானா இல்லையா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு புள்ளைய தாழ்றது மட்டுமல்ல அந்த புள்ளைக்கு தீர வைக்கிறதும் நாங்க தான் எப்படி புள்ள கிடைக்கும் ஜியா யாரோட பேசவான உட்கார்ந்து கொண்டு சீக்கிரம் செஞ்சு செஞ்சீங்க மூணு நாட்கள் மனைவி உடம்புக்குள்ள நாங்க புள்ளை உண்டாக்குறோம் எப்படி அடைஞ்சாங்க ரெண்டு அமல்களை செய்ல்லோ மகல்லது வெளியாக இருந்த சீராக கேட்டதொழுகுறதானே ஆனா தொழுகைய கொண்டு அடையலான் துவை கொண்டு அடையலான் என்ற இல்ல ஏதோ தொழு கொண்டிருக்கிறோம் அடைஞ்சாங்களா இல்லையா இவ்வளவு சின்ன துவா அடைஞ்சாங்க என்ன துவா துவாட சைஸ பாருங்க பாவங்களை மன்னிச்சுட்டு எனக்கு ஒரு ஆட்சியக்காய் அத போல ஆட்சியர் யாருக்கும் தந்துடாது கண்யசுரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க காலையில எட்டரை மணிலிருந்து மாலையில அஞ்சு மணி வரை காட்டி மாசத்தில் இருபத்தி நாள் ஒரு சில்லா ஒரு மூணு நாள் கஷ்டம் நாற்பது நாள் தலை சுத்து வரு மாதிரி இருக்குது என்ன அடைஞ்சிருக்கிறோம் ஆட்சி பறவைகளுடைய ஆட்சி மிருகங்களுடைய ஆட்சி எறும்புடைய ஆட்சி எல்லாமே ஏன் லாயம் பகலி அஹத் என்று சொன்னாங்க தெரியுமா இதை போல யாருக்கும் தந்துடாது ஏன் தெரியுமா யங்கரமான சோதனை அஃபாப் கூட கூட சோதனை நபிமார்களோட இருந்தாலும் சோதனை தான் வலியோட இருந்தாலும் சோதனை தான் இருந்தாலும் சோதனை தான் சகோதரர்கள் நண்பர்கள் எங்களோட இறக்கம் வெச்சுதான் சொன்னாங்கயா எனக்கு பார துனியாவை போல மற்றவங்களுக்கு தந்துடாத ஏன் சுலைமான் அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல அசனுடைய சுக குதிரைகளை பார்த்துக்கொண்டே போனாங்க அவங்களுக்கே விளங்கல்ல அது தாழம் இல்லை ஏன் மறதில என்ன நடந்துட்டு சூரியன் மறைஞ்சிச்சு அப்பதான் விளங்கிட்டாட்டி அசர தொழில்லையே அப்பா அல்லா கிட்ட து கேட்கிறாங்க செஞ்சாங்க இந்த சௌகல்ல எப்படி சபு செஞ்சானுடா மறைஞ்ச சூரியன் மருவ வெளிய வந்துட்டு அசரை தொழுந்தாங்க அதுக்கு பிறகுதான் மறைஞ்சிடுச்சு என்ன சொல்லுங்கே பயங்கர சோதனையா இருக்குது நல்லவா இல்லையா ஒரு கதைய வச்சுக்கொண்டே சொல்லுற கலாவாக முழு உலகத்துல யோசிச்சு பாருங்க அக்பாத் மக்களுக்கு சோதனை இருக்கு ஆட்சியை போல யாருக்கும் கொடுத்தா அல்லா நபியா இருந்தாலும் அக்பாத் சோதனை தான் ஆனா பெரிய துனியா அடைஞ்சது எப்படி சம்பாதிச்சா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க அந்த துன்யா அடைஞ்சாலும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரிச்சுடைய நம்பிக்கை உள்ளத்துல இருக்க எவ்வளவு பெரிய சிம்மாசனம் என்றும் கால நேரத்துல பறந்தா ஒரு மாச தூரம் நாங்க எவ்வளவு போவோமோ அவ்வளவு தூரம் காலையுடைய நேரத்துல மட்டுமே போவாங்க மாலையுடைய நேரத்துல நாங்க ஒரு மாசம் எவ்வளவு தூரம் போவோமோ அவ்வளவு சிம்மாசனம் கணேசபுரிய சகோதரர்களின் ஒரு பல்லா ஒரு ஒரு விவசாயி ஆட்சி அவருடைய ஆட்சியை பார்த்து நாங்களும் இந்த காலத்துல அப்படிதானே ஒரு பெஞ்சு போனோம் அந்த பெரும் மூச்சு என்ன பயங்கரமான மூச்சு எி வைக்கப்பட்டு சுலைமா நிலை கீழ இறங்கி சொன்னாங்க நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க சுகானல்லா என்று சுகானல்லா இருக்கிறதே இது சுலைமானுடைய முழு ஆட்சியை விட சிறந்தது ஆனா உள்ளத்துல சுடைய பொறுமதி இருக்கிறே அ விட பெருக்கென்று சகோதரர்களே நண்பர்களே நீங்க முழு ஊலக செய்ய பரவாயில்ல நபிமார்கள போலீமான் இருக்கிறேன் அஸ்பாப கொண்டு ஒன்றும் நடக்காது அமன கொண்டுதான் நடக்கும் அல்லஹ கொண்டுதான் நடக்கும் என்றதை நபிமார்கள் உள்ளத்துல வச்சு கொண்டு இருந்தாங்க சுனைமானுடைய ஆட்சியால் ஒன்றும் நடக்காது அவரது சுபானந்தா இருக்கிறது அது சிறந்தது கணியக்குரிய சகோதர நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு வீடு ஒன்று கெட்டுறதுக்கு அதுக்கு சாமி ஒன்று வாங்கறதாக இருந்த ஒரு எயிட் பர்சன்ஸ் வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு மாசமா ரெண்டு மாசம் சில நேரத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே ஒரு பத்து பேர் வாங்கறதுக்கு கஷ்டப்படுற நாகத் மூணு வருஷத்துல இரவு பகலையெல்லாம் மூணு வருஷம் கஷ்டப்படுற பத்து பேர் சுலைமா நிலை சிலாஸ் வசத சொல்றாங்க எங்க உலகத்துல பத்து பேர் வாங்கறதுக்கு கஷ்டப்படுறது இருக்குது சரி பத்து பேர் விடுங்க முழு புத்தலத்தை வாங்குறதுக்கு கஷ்டப்படுறது இருக்குது முழு புத்தகத்தை விடுங்க முழு ஸ்ரீலங்கா ஆட்சி செய்யறதுக்கு கஷ்டப்படுறது இருக்குது முழு ஸ்ரீலங்கா விடுங்க ஏசியாவை ஆட்சி செய்யறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஆட்சி செய்ய பத்து பாட்ட ஸ்டாலிக்கே மூணு வருஷம் படுறாரு முழு உலகத்துல ஆட்சிக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம் துறை மனா சுவான் சொல்றாங்க அவ்வளவு கஷ்டப்படுறது இருக்குது அதை விட ஒரு சைட்ல உட்காந்து சுபாணா சொல்லுங்க அது சிறந்தது சுபானல்லாவுடைய பொறுமதி கூட எங்க உள்ளத்துல இன்னும் வரல அது மவுசுக்கு பொருதான் விளங்காடி சுபஹானல்ல எவ்வளவு பொறுமதியா அல்லாவுடைய பாதல வெளியாக சொல்கிற நோக்கம் ஆக குறைஞ்சது சுபஹான அல்லாவுடைய பொறுமதி விளங்குறது உட்காருங்க பொறுமதியை விளங்காது எது ஒரு காட்டின் நேரம் காலம் கொடுக்கலையோ மணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சுபானல்லாவுடைய பொறுமதி விளங்காது எங்களுக்கு துனியா பொறுமதி மாதிரி விளங்கும் அது பொறுமதியே இல்ல அதுதான் பொறுமதி மாதிரி விளங்கும் எனவே ஆக முக்கியம் நாங்க அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய காதலை வெளியாகிறது எங்களுக்கு மத்தியில் தாவத் அமல்களை செய்வோமோ ஆக கொண்டு எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவான் சொல்கையை கொண்டு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா தருவான் சகாபாக்கள் சொலுகையை கொண்டு அடைஞ்சாங்களா இல்லையா அனசு குருமாளி பிரதி போறாங்க தோட்டத்துக்கு ஏன் எந்த நேரம் அல்லாஹுடைய பாதில போகணும் போறாங்க பாசமா மழை பெய்ஞ்சுக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரெண்டரைக்கா தொழுறாங்க அவங்கட தோட்டத்துக்கு மட்டும் ஒரு மேகம் வருவது மழை பெய்யுது ரவி அல்லாஹு அன்வாபத்துடைய காலத்துல சுஜரிபுன் அஜி ரவி அல்லாஹு அன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க ஜெயில் குளிப்பு வாஜிபாகி வெளியில செக்யூரிட்டி தரமாட்டோம் நீங்க எனக்கு நாளைக்கு தர வேண்டிய சாப்பாடு தண்ணி இருக்குது இதுக்கு சொல்லாம் நாங்க படிக்கிற சயின்ஸ் என்ன பட பூமியத்தில் என்ன ஆகாசத்தை ஆவி என்றி அந்த மேகம் பாரமாகி அதை மலை அகீத என்ன அவன் கிட்ட அவன் வேண்டியது செய்வான் அவன் அங்கே தருவான் எப்படி அடைஞ்சாங்க எப்படி அடைஞ்சாங்க தொழுகையை கொண்டு அடைஞ்சாங்க வயத்துக்குள்ளோம் அல்லாஹி எடுத்தாங்க உதவி எடுத்தாங்க எவ்வளவு கண்ணியக்குரிய சகோதரர்கள் அபு உமா ரொம்ப உமாலி ரவிசிக்கு வீட்டில இருந்தது அதையும் ஒரு மிஸ்டின் வர கொடுத்துட்டார் ரெண்டாவது மிஸ்டின் வர குடுத்துட்டார் மூணாவது மிஸ்டின் வர குடுத்துட்டார் இப்ப வீட்டுல ஒரு சதமும் இல்ல இருந்த அடிமை கிறிஸ்டியன் அடிமை கிறிஸ்டியன் அடிமை சொல்லிட்டா ஒும்பு உமாஜிது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே சஹாபாக்களுக்கு இருந்த எத்தையும் சதகாவால் அடையலாம் சேகரிக்கிறால் அடையலாம் அவன் அவன் கொதிரத்துள்ளவன் அக்பாபால என்ன நினைக்கும் அமனால வேண்டியது செய்யலாம் சதக்கா தான் கொடுத்தாங்க என்ன செய்ய வீட்டு அப்படி ஒதுங்க வைக்கிற நேரத்துல நேரத்துல தூக்கி பார்த்தா தங்க காசி அனுப்ப அந்த மனிதனுக்கு நான் சத்தம் போட்டுட்டேன் எல்லாம் வச்சுட்டு தானே வைத்திருக்கிறான் ஒண்ணும் சொல்லாம அவரும் வாராரு நோம்பு புடிச்சிருந்து மால இஸ்டாரு விளக்கு எல்லாம் பச்சது அல்லாட் உதவி வந்திருக்கிற போல முடிஞ்ச போறோம் அவசியம் நீங்க ஒரு வார்த்தை செல் அறிஞ்சு தானே செஞ்சுட்டு தான் போன சத்தம் போட்டு மாட்டேனே என்ன சொல்றீங்க நீங்க விருப்புக்கு கீழே முன்னூறு பாத காட்சி கேட்டீங்கன்னா வைக்கவே இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அந்த கிறிஸ்டியன் பெண்மணி அடிம அந்த பட்டிய கல் கிறிஸ்டியன் பட்டிய கல்ட்டி சாத சசிக்கு இஸ்லாசுக்குள்ளவா என்ன செல்ல வார சஹாபாக்கள் அடைஞ்சது மூலமாக அல்ல சகாபாக்கள் அடைஞ்சது அம்மாள் மூலமாக இதன் இதன் மூலமாகதான் அவங்களுக்கு நம்பிக்கை ரெஞ்சி கொரான கொண்டாடையலாம் விக்ர கொண்டாடையலாம் கொரானுடைய நம்பிக்கை ரெஞ்சி எப்படி நம்ம அல்லாஹ் ஆக போறாங்க எல்லாமே பெண் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாங்க பேசுல் மாலால உதவி செய்ய பார்த்தோம் கஷ்டப்பட தேவையில்லை ஏன் எங்க பொம்பளை பிள்ளைகள் எல்லாமே எல்லாமே சூழசூல் வாக்க ஓதுறாங்க மிஸ் பண்ணாம எல்லா ஒரு நாளும் வறுமையா தலைமாண்ட நம்பிக்கை கொண்டு அடைவோம் மாலால எங்களுக்கு தேவையில்லை உதவிகளை நேரடியா எடுக்கிறதா இருந்தா நாங்க இந்த வாழ்க்கைக்குள்ளதான் இதுக்கு வேற வாழ்க்கை வாழ்க்கை தந்த நோக்கமே இதுதான் அவனை விளங்குங்க அவனை கொண்டு அடைய பாருங்க இந்த தொழில் இந்த பணம் இந்த பட்டம் இந்த வீடு இந்த எல்லாம் டெக்னாலஜி எல்லாமே ஒரு சோதனைதான் இத கொண்டு நடக்குதா அவனை கொண்டு நடக்குதா எனவே இந்த உலகத்துல நஷ்டவாதிகள் மூத்த மகனுக்கு ஒரு நல்ல வீடு ரெண்டாவது மகனுக்கு என்ன தடையை கொடுத்திருக்கிறான் கடைசி மகனுக்கு இப்ப சேகரித்து கொண்டு வாரன் பொறுப்புகள் முடிஞ்சு இதான் உலகத்துடைய வாழ்க்கை இதுக்காக வேண்டி அனுப்பி இருக்கிறான் எல்லா பேர் செட்டில் பண்றதுக்காக வேண்டியா கண்ணிய சுற்றிய சகோதரர்களின் நண்பர்களை புள்ளையுக்கு செய்ய தானோனு நான் இல்லைன்னு சொல்லல்ல அந்த நோக்கத்தை விளங்குங்கிற எப்பயும் என்ன புள்ளையுக்கு துணியாவை கொடுக்க அந்த பொறுப்பு முடிஞ்சு நினைக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கடைசி காலங்கள்ல கடைசி காலங்கள்ல மகன கஷ்டப்பட்டும் அவன் பாக்க தேவையில்ல ஏந்த அல்ல நாங்க கேக்குறது என்ன கடைசி காலத்துல யாழ்க்க விஸ்தீரணமா நீ என்ன பாத்துக்கோ இந்த புள்ளையுமே உள்ளத்துல இல்ல யா கன்னியக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எனவே யோசிங்க உலகத்துல நாங்க வந்த நோக்கத்துடைய வாழ்க்கை ரூபாய் சம்பாதிக்கிறது செலவழிக்கிறது சேகரிக்கிறது பிளான் பண்றது அமல்கள் ஈமான் எவ்வளவு டெவலப்மெண்ட் யோசிச்சு பாருங்க எனவே அதற்காக வேண்டிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நபியாங்க முக்கியமான ரெண்டு அமல்கள் மகன்லால் இருக்கிற நேரத்துல நீங்க மகல் கெஸ்டுகள்ல காலி பாபுடையிட்ட உதவி எடுக்கக்கூடிய மக்கள் ஆக மாறிச்சாங்க அந்த சரிதான் லேடிஸ் ஜமாசம் வந்து இருக்குது எந்த அளவுக்கு பெண்களுக்கு மத்தியிலும் இந்த உழைப்பு நடக்குமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுடைய உழைப்புக்கு ஒத்துழைப்பாக இருக்கு அப்படி இல்ல நீங்க போற ஸ்பீடுக்கு அவ வரல ரொம்ப கஷ்டமாகதான் இருக்கு சகாபாக்கள் ரொம்ப பேலன்ஸாக இருந்தாங்க இவங்கட ஸ்பீடுக்கு அந்த பெண்கள் எடுத்துக்கொண்டே தான் போனாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் பெண்களை பாருங்க அபூபக்கர் ரவியல்லாக வந்தாங்க வீட்டுல ஒன்றும் வரைக்கும் வைக்காம தான் போனாங்க ஆனா பெண்கள் குற அஸ்மா ரவி எல்லாம் வாங்க வா சொல்லும்னியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே பெண்கள் அந்த லெவலுக்கு வந்து இருந்தாங்க அமிரிய ஆனாலும் மனைவி ஆர்வமூட்டுறாங்க ஆர்வம் அவன் அதுவா கேக்குறாங்க அல்லாஹும் மறுவீட்டுக்கு அனுப்பிட்டாரயா எங்கள் அந்த லெவல்ல அதுக்காக வேண்டும் ஜமாத்தையும் பெரியார்கள் ஏன் செல்வாங்க என்றா தங்கட ஈமான் மட்டும் சீராக சரி வராது ஈமான் சீராகின உழைப்பு செய்யறது அவ இல்ல ஜுவலரிப்பா அபு தொலகாரிகள் அங்க நடக்கிறான் இங்க நடக்கிறான் அங்க நடக்கிறேன் கேட்டாங்க என்னப்பா பிரச்சனை கேட்டாங்க தள்ளி கொஞ்சம் கூடிய கிடைச்சிருக்கு அதுதான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் யோசிக்கிற விஷயமா தங்கம் கொஞ்சம் எல்லாம் வில குறைஞ்சிருக்குது கொஞ்சம் வாங்கி வச்சா பொறைக்கு விலை குடிச்சா போசனமா இருக்குமே இதுதான் எங்கட பதில் ஆனா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதெல்லாம் யோசிக்கிற விஷயமா குக்கரா கொஞ்சம் கூப்பிடுங்க செமில கதக்கா குடுத்துருங்க உங்களை இந்த பாடம் இல்லாம பேச மனைவிவார்களோட மாதிரி எனவே அதுக்காக வேலைமா போகணுமா இல்லையா கன்னியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே சகாபாக்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்ன யோசிங்க இதுக்காக வேண்டிதான் பெரியார்கள் செல்றாங்க செய்வதன் மூலமாக எங்களுடைய இம்மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும் அந்த திருத்தீர்ல இன்ஷால்ல சொன்ன ஜோடம் நடக்குதுல்லா அந்த ஜோட்ல இருந்து நான் இன்ஷா அல்லாஹ் வெளியாகிறதுக்கு முழு முயற்சி இன்ஷா அல்லா அந்த நியத்துள்ளோடு சீர்திருத்தமும் இல்லாம இருக்கிறது எந்த வாழ்க்கையில மாற்றம் வாரத்துக்காக வேண்டி நான் முயற்சி செய்வேன் எழும எழுபுங்க வெளியாக ஒரு நாளும் எங்களுக்கு ஈமான்ல அந்த ருசி விளங்கவே விளங்காது வெளியாகுங்க நாங்க உலகத்தில் கடையை கொண்டுதான் நடக்கும் என்று விளங்குது தொழில கொண்டுதான் நடக்கும் என்று விளங்குது எப்ப பிரிவோமோ சகாபாக்களுக்கு இதைதான் நபியாம படிச்சு கொடுத்தாங்க யுத்தத்துல படிச்சு கொடுத்தாங்க பழங்கள் எல்லாம் நிறங்கி இருக்குது போங்கோ என்று யோசிங்க வந்தாங்க ரெண்டு மாசம் அல்ல குருவிய அனுப்புறது டெமேஜ் ஆக்குறது எல்லாம் எங்கட வேலைதான் ஆனா நாங்க அதை இல்லாம அத அப்பவே மரத்துல பாதுகாத்து வெக்க மூணு சகாபாக்கள் வெளி காரணம் இல்லாம போகாம இருந்துட்டாங்க இவங்களுக்குரிய தண்டனை என்னது நாட்கள் யாருமே பேச இல்ல நபி அவங்க பேசல செஞ்சவங்களா நபி செல்லவாங்க அவங்களை பத்தி பேசவான பேசினவங்களுக்கு சொன்னாங்க பாட்டு ஆனாலும் அல்லாட பாதில போகாதவங்க விஷயத்துல நபி அவங்க செல்றதை பற்றி நண்பர்கள் அல்லதான் நடக்குது என்ற படிக்கிறதாக இருந்தால் வெளியாக தானும் வெளியாகாம எப்படி படிக்கிறது எங்களுஷா நாளைக்கு நாங்க பேர தருவோம் மாற்றம் வரணும் சில நேரங்கள்ல போன வருஷம் முன்பின் ஆயிருக்கேன் அவங்களும் நெலம்புங்க இந்த வருஷம் தான் நேரத்தோட போவன் என்று நீ சொல்லுவாங்க கொஞ்சம் பாரமாக நினைக்காம பாக்கியமாக நினைச்சு கொஞ்சம் எடுத்து பக்கத்துக்கு வாங்க உங்களோட வலது பக்கத்துக்கு வாங்க இன்ஷால்ல ஒரு நாளும் பொய்யாகாது வருடங்கள் நீத வீட்டுல செய்யறது விரக்கு இருந்தது கால த்து கதிரது பொது எத்தனை வச்சு கொண்டு போறோம் எவ்வளவு பாவங்கள் அல்ல மன்னிப்பார் எவ்வளவு அந்தஸ்துகள் அல்ல தருவார் வாரதாக முக்கியம் இந்த எஃபின் வாரத்துக்காக வேண்டி வெளியாகணுமா இல்லையா ஒவ்வொரு எட்டுக்கும் எவ்வளவு பெரிய கூலி நண்பர்களே ஹீசாக எழுதுறாங்க எலும்பி அந்த பேச்சு உட்கார்ற நேரத்துல ஒரு எச்சு உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வச திறந்த பெரியக்கூடிய அல்ல எத்தனை ாலும்ோக்கம் தன்னை சீராதே தவிர உலகத்தை சீராக்கிறது நோக்கம் அல்ல எப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் வெளியாகுவோமோ தன்னை சீராக்குவோமோ அதை வச்சு எல்லாம் முழு உலகத்துல மாற்ற உறுதியான நியத்தை வெச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்ல சத்தமே இல்ல வச்சு கொள்வா இன்ஷா அவசரமாக மூணு நாள் ஜமாசுகள் போகுது அந்த தெர்த்தீப்ல இன்ஷா வரக்கூடிய வாரம் நானும் இன்ஷால்லேஸ் போவேன் என்ற நீத்து உள்ளவங்க மூணு நாள் ஆக சின்னத்தியா அந்த நியத்து உள்ளவங்க எலும்புகளை வயசாலிகள் எல்லாமே செஞ்சா அல்லா கபூர் செய்யட்டும் நூத்தி சொச்சம் வயது நான் நினைக்கிறேன் அபு முசாலி ரபி அல்லுவான் செஞ்சாங்க அல்லாட பாதில பேசி கொண்டிருக்கிறாங்க அதே இடத்துல அடக்கவான கொஞ்சம் எவ்வளவு அவ்வளவு தூரம் கொண்டு பேச இயலாத பட்சத்துல நீங்க அடக்குங்க ஏன் நான் விரும்புகிறேன் ஹயாத்தோடு இருக்க கூட அல்லாட பாதில போக மௌசாங்கின போற என்ன ஜனாதம் அல்லாட பாதில போறதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்க சஹாபாக்கள மென்டலிட்டியை பாருங்க வெளியாகி மோட்டாங்க என்ன புடிச்சு கொண்டிருக்கிறீங்க கணியசுக்குரிய சகோதரர்களை நண்பர்களை மாறும் வேற யாரு தயாரிச்சால செல்லுங்களே ஒரு மூணு நாள் இன்ஷால்லா நான் முயற்சி செய்வேன் என்ற நீத்து உள்ளவங்க எதுவும் கொஞ்சம் கைய தூக்கங்களே அல்லாஹ் கபூர் செய்யும் பெரிய தூக்கங்களே அல்லா கபூர் செய்யும் நான் முயற்சி செய்வன் அடுத்த மாமங்கல சனி முயற்சி செய்வன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் அல்லாஹுடைய பெரிய ஒரு சிற்பதான் அல்லா அல்லாவை பற்றி ரசூலை பற்றி பேச பற்றி மஜ்மாக்கல்ல உட்கார வைக்கிறது இருக்கிறது அதே பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த காலத்துல டிவிய போட்டாலும் ரேடியோ போட்டாலும் எவ்வளவு பெரிய பசாத் கித்தராக்கள் போற காலம் உம்மத் படத்துல பாட்டுல மூடி இருக்கக்கூடிய காலத்துல அல்லாஹுடைய மாளிகை மசித்ல ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு அவர் உட்கார்ந்து அல்லாஹ பத்தி ரசூலை பற்றி மலாய்கா மார்களுடைய சூழல்ல உட்கார்ந்து கேட்க கிடைக்கிறதே பெரிய ஒரு பாக்கியமா இல்ல கணியாசுக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஹதீஷ் கலண்டி நாங்க போவோமோ மலாய்கா மார்கள் சொல்லுவாங்க எல்லாம் பாவங்களை மன்னிச்சுட்டா அத மாத்திரமல்ல அவங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாத்திட்டாங்க வெளியாக பெரிய கூலிகளை நீத்து வைக்குமா இன்ஷால்லாம்